வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாவது செய்திச் சேவை பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி தைத்திங்கள் இருபத்தி நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடி செந்தில் குமார்... தமிழகச் செய்திகள் தேர்வானிய வரலாற்றில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே நேரத்தில் பங்கேற்கும் குரூப் நான்கு தேர்வு இன்று நடைபெறுகிறது பட்டாசுக்கு தடை கோரும் வழக்கில் தமிழக அரசு புதிய மனு தாக்கல் செய்துள்ளதை அடுத்து இவ்வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவலம் மணக்குடி இடையே சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு நிகழ்வுகளில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பனிரண்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் நான்கு பயணிகளிடமிருந்து எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவது கண்டனத்திற்கு உரியது என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் கோயில் தேர்களை எரித்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் 2G ஜி வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மத்திய அரசின் சிறப்பு வழக்கறிஞராக துஷார் மேத்தா நியமிக்கப்பட்டுள்ளார் பெங்களூரு புதுச்சேரி இடையே புதிதாக விமான சேவை வரும் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர் உரிமம் பெற ஆதார் அட்டையை முகவரி மற்றும் வயது சான்றாக பயன்படுத்தலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ள நாட்டின் சுகாதார மற்றும் உடல்நல குறியீடு பட்டியலில் கேரளா முதலிடம் பிடித்துள்ளது இப்பட்டியலில் தமிழகம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது கர்நாடக மாநிலத்தின் மின்சாரத்துறை அமைச்சர் டி கே சிவக்குமார் வரும் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவின் தலைநகரான பெங்களூருவில் மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களுக்கு சார்ஜிங் பாயிண்டை தொடங்கி வைக்கிறாா் அனுமதியற்ற நீண்ட நாள் விடுப்பில் இருக்கும் பதிமூன்றாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது நீதிபதி லோயாவின் மர்ம மரணம் குறித்து சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் ராகுல்காந்தி தலைமையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து வலியுறுத்தினர் மாலத்தீவு நாட்டில் கைதான இரண்டு செய்தியாளர்களை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற அந்நாடு உத்தரவிட்டுள்ளது கூட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த துருக்கி நாட்டு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது இச்சம்பவத்தில் இரண்டு வீரர்கள் பலியானார்கள் மாலத்தீவு பிரச்சினை மேலும் மோசமாகும் என ஐ பாதுகாப்பு கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரேடார் கருவியால் கண்டுபிடிக்க முடியாத தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன ஜே இருபது ரக விமானங்களை சீனா தனது விமானப்படை சேவையில் சேர்த்துக் கொண்டுள்ளது லிபியா நாட்டில் மசூதி மீது நடத்தப்பட்ட இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் இரண்டு பேர் பலியானார்கள் பல மணி நேர இழுபறிக்கு பிறகு அரசு செலவுகளுக்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இடைக்கால பட்ஜெட்டுக்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது உலக அளவில் நடைபெற்ற ஆன்லைன் கணித புதிர் போட்டியில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற முதல் நூறு பேரில் ஒருவராக இந்திய வம்சாவளி மாணவி சோஹினி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தெற்கு சூடான் பகுதியில் ஐநாவின் அமைதிப்படை குழுவின் தலைவராக பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த பெண் லெப்டினன்ட் கர்னலான கேட்டி ஹிஸ்லோப் பொறுப்பேற்றுள்ளார் ஐநா அமைதிப்படையின் தலைவராக ஒரு பெண் பொறுப்பேற்பது இதுவே முதல் வணிகச் செய்திகள் கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக பாரத் மேட்ரிமோனி நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் கூகுள் நிறுவனத்திற்கு நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் மூன்றாம் காலாண்டில் பதினைந்து புள்ளி இரண்டு நான்கு கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது உணவு பதப்படுத்துதல் துறையில் அடுத்த இரண்டு முதல் 3 ஆண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு குவியும் என மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் தெரிவித்துள்ளார் சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஆன்லைனில் மட்டுமே விற்கப்படும் சில டிவிக்களின் மீது இறக்குமதி வரி விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதால் இவற்றின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையே நேற்று ஜோகனஸில் நடைபெற்ற நான்காவது ஒருநாள் போட்டி மழையால் பாதிக்கப்பட்டது ஆசிய அளவிலான பாரா சைக்கிளிங் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இரண்டு வெண்களும் ஒரு வெள்ளி என மூன்று பதக்கங்களை வென்றனர் செயின்ட் பால்ஸ் மணமகள் மன்றம் சார்பில் ஏ எஸ் வேதநாயகம் நினைவு மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் சென்னையில் நடத்தப்பட உள்ளது வங்க தேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இலங்கை கிரிக்கெட் அணி வென்றுள்ளது சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகளை இந்தியாவிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றுவது குறித்து சர்வதேச கிரிக்கெட் சங்கம் பரிசீலனை செய்து வருகிறது திரைச்செய்திகள் மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனம் சுபாஷ் கரனின் லைகா புரொடக்ஷனுடன் இணைந்து மணிரத்னம் இயக்கத்தில் புதிய படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்கிறது இப்படத்துக்கு செக்க சிவந்தவானம் என பெயரிடப்பட்டுள்ளது இப்படத்தில் அரவிந்த் சாமி உள்ளிட்ட பல முக்கிய நடிகர்கள் நடிக்கின்றனர் கமலஹாசனின் விஸ்வரூபம் இரண்டு படவேளைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இப்படம் ஏப்ரல் மாதம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாலிவுட்டில் பிரபல ஜோடியான பிபாசா பாசு மற்றும் கரண் சிங் குரோவர் இணை பல விளம்பர படங்களில் நடித்துள்ளனர் சமீபத்தில் கொகோ கலா நிறுவனம் இவர்களை அணுகிய கம்பெனி விளம்பரத்தில் நடிக்க இருவரும் மறுப்பு தெரிவித்துள்ளனர் ஜான் சிரானி லட்சுமி பாய் படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் எதுவும் இல்லை என நடிகை கங்கனா ரனாவத் தெரிவித்துள்ளார் நேற்று மூன்று புதிய திரைப்படங்கள் தமிழகத்தில் வெளியாகின கலகலப்பு இரண்டு சவரக்கத்தி சொல்லிவிடவா போன்ற படங்கள் புதிதாக வெளியாகியுள்ளன இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் திறமைக்கு ஒரு சவால் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்